வணக்கம் நற்றிரியின் ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஓராவது செய்தி சேவை பிப்ரவரி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது மாசி மாதம் பத்தாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடு எஸ் செந்தில்குமார் தமிழக செய்திகள் கச்சத்தீவு அருகே கடலில் மீன் பிடித்துக் தமிழக மீனவர்கள் 13 பேரை இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது மீனவர்களின் 3 படகுகளும் சிறை பிடிக்கப்பட்டுள்ளன சென்னை மற்றும் வேலூரில் மொத்தம் முப்பத்தி ஓரு இடங்களில் வருமான வரித்துறையினர் நேற்று அதிரடி சோதனை நடத்தினர் டெல்லியிலிருந்து தனி விமானம் மூலம் சென்னை வந்த குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்களை முதல்வர் எடப்பாடி பழனிசாமி துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் உள்ளிட்டோர் வரவேற்றனர் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்குவதையொட்டி தமிழகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து கட்சி பிரதிநிதிகளுடன் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரத சாஹூ இன்று ஆலோசனை நடத்த உள்ளார் அவ்வப்போது சாரல் மழை பெய்து வருவதால் பெரியாறு அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது நேற்றைய நிலவரப்படி ஆறுநூத்தி பதினைந்து கன வினாடிக்கு ஆறுநூத்தி பதினைந்து தண்ணீர் வரத்து இருந்தது அணையின் நீர்மட்டம் நூற்றி அடியாக இருந்தது மார்த்தாண்டம் அருகே கேரளாவுக்கு வேனில் கடத்தப்பட்ட அரிசி பறிமுதல் செய்யப்பட்டது அடிப்படை வலுவாக உள்ளது எனவும் பொருளாதாரத்தில் ஐந்து டிரில்லியன் டாலரை விரைவில் இந்தியா எட்ட இருப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் காஷ்மீரில் வர்த்தக விமானத்தில் துணை ராணுவ படையினர் பயணிக்க மத்திய அரசு அனுமதித்துள்ளது குஜராத்தில் அதானியின் தொண்டு நிறுவனம் நடத்தும் மருத்துவமனையில் கடந்த ஐந்து வருடங்களில் மட்டும் ஆயிரம் குழந்தைகள் உயிரிழந்துள்ளதாக அம்மாநில அரசின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது கடந்த பிப்ரவரி பதினான்காம் தேதி காஷ்மீர் மாநிலம் புல்வாமாவில் தாக்குதல் நடந்ததை அடுத்து மீண்டும் ஒரு தாக்குதல் இன்னும் சில நாட்களில் நடத்தப்படலாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வன உரிமை சட்டத்தின் கீழ் பட்டா நிராகரிக்கப்பட்ட பதினோரு லட்சம் பழங்குடிகளை காடுகளிலிருந்து இருந்து வெளியேற்றுமாறு மாநில அரசுகளுக்கு உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தமிழகத்தில் அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு எதன் அடிப்படையில் வழங்கப்படுகிறது என்பது குறித்து விளக்கம் தமிழக அரசு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது வங்கதேசத்தில் அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் நேரிட்ட தீ விபத்தில் பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் இந்தியா மாற்றத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்று தென்கொரியாவுக்கு சுற்றுப்பயணம் சென்றுள்ள இந்திய பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் பாகிஸ்தானில் கனமழை வெள்ளம் காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி இருபத்தி ஆறு பேர் பலியானார்கள் சிரியாவில் உள்ள அமெரிக்க படை வீரர்கள் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் தங்கள் நாட்டின் வழியாக அமெரிக்கா திரும்புவார்கள் என ஈராக் தெரிவித்துள்ளது ஆனால் அமெரிக்க இராணுவ தலைமையகமான பென்டகன் இதனை உறுதிப்படுத்தவில்லை புல்வாமா தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்து நியூசிலாந்து பாராளுமன்றத்தில் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது படுகொலைக்கு மன்னிப்பு கேட்க இங்கிலாந்து நாடு விருப்பம் தெரிவித்துள்ளது வணிக செய்திகள் முகேஷ் அம்பானியின் ரிலையன்ஸ் ஜியோ நிறுவனம் ஜியோ ஜிகா ஃபைபர் திட்டத்தை இந்த வருடத்தில் அமல்படுத்திவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது போட்டியாக ஏர்டெல் இப்போதே தயாராகி வருகிறது பஞ்சாப் நேஷனல் வங்கி உட்பட பனிரெண்டு பொதுத்துறை வங்கிகளுக்கு மறு மூலதனமாக மொத்தம் நாற்பத்தி கோடி ரூபாய் வழங்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது இணைய அபாயங்களுக்கு அதிகம் ஆளாக கூடியதாக வங்கிகள் தான் உள்ளன என்றும் இத்தகைய அபாயங்களை எதிர்கொள்ள வங்கிகள் தயாராக வேண்டும் எனவும் தேசிய பாதுகாப்பு குழு செயலக அதிகாரி குல்சன் ராய் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவில் போர் விமானங்கள் தயாரிக்கும் நிறுவனமான லாக் ஹீட் மார்டின் நிறுவனம் இந்தியாவுக்கென பிரத்யேகமாக எப் இருபத்தி ஒன்று விமானங்களை மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் தயாரித்து வழங்க முடிவு செய்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் உலகக்கோப்பைக்கு முன்னதாக இந்திய அணி ஆடவிருக்கும் ஆஸ்திரேலிய தொடரிலிருந்து ஆல்ரவுண்டர் ஹர்திக் பாண்டியா காயம் காரணமாக விலகியுள்ளார் அவருக்கு பதிலாக ரவீந்திர ஜடேஜா அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார் புல்வாமா தாக்குதலில் உயிரிழந்த வீரர்களின் குடும்பத்தினருக்கு இந்திய குத்துச்சண்டை வீரர்கள் தங்களுடைய தங்கப் பதக்கங்களை சமர்ப்பித்து மரியாதை செய்துள்ளனர் ஜேசன் ராய் ஜோ ரூட் ஆகியோர் மிரட்டலான சதத்தால் பிரிஸ்டவுன் நகரில் நடந்த முதலாவது ஒருநாள் ஆட்டத்தில் மேற்கிந்திய தீவுகள் அணியை ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் தோற்கடித்து இங்கிலாந்து அணியை வெற்றி பெற்றது சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் பாகிஸ்தானை சேர்ந்த ஷாகித் அப்ருதி அடித்து முதலிடத்தில் இருந்தார் இங்கிலாந்துக்கு எதிரான ஒருநாள் போட்டியின் போது வெஸ்ட் இண்டீஸின் கிறிஸ் கெயில் முறியடித்துள்ளார் சூரத்தில் நேற்று தொடங்கிய சையத் முஸ்தாக் அலிகோப்பை கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணியிடம் தமிழக அணி தோல்வியடைந்தது திரை செய்திகள் ரேமோ படத்தை இயக்கிய பாக்யராஜ் கண்ணன் இயக்கத்தில் தற்போது நடித்து வருகிறார் நடிகர் கார்த்தி இன்னும் பெயரிடப்படாத இந்த படத்தை ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் சார்பில் எஸ் ஆர் பிரகாஷ் பாபு எஸ் ஆர் பிரபு இருவரும் தயாரித்து வருகின்றனர் இந்த படத்தில் கார்த்தி ஜோடியாக ராஷ்மிகா மண்டனா நடிக்கிறார் ஜெயின் நடிப்பில் தற்போது உருவாக இருக்கும் படம் பிரேக்கிங் நியூஸ் இப்படத்தின் பூஜை சென்னையில் உள்ள ஏவிஎம் ஸ்டுடியோவில் நடைபெற்றது ஷங்கர் படங்களில் பணிபுரிந்த கிராபிக்ஸ் வல்லுநரான ஆண்ட்ரூ பாண்டியன் இந்த படத்தை இயக்குள்ளார் அருள்நிதி நடிப்பில் உருவாகியுள்ள கே பதிமூன்று படத்தின் இசையமைப்பாளராக சாம் சி எஸ் செய்யப்பட்டுள்ளார் இத்துடன் நற்றினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்